காலை வெளிச்சம் ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி முதல் கொண்டு 54 நான்காம் வசனங்கள் நெருக்கமாக ஆனால் கவனமாக அதிகாரம் ஒன்று நமக்கு காட்டுவது என்னவென்றால் இஸ்ரேலர் அவர்களுடனே சென்றது இது வெறும் பயண விவரம் மட்டுமல்ல இது கடவுளுடைய இதயம் பற்றிய ஒரு அழகான உண்மையை வெளிப்படுத்துகிறது முன்னே செல்லுங்கள் நான் பின்னே இருப்பேன் என்று கடவுள் சொல்லவில்லை அவர் தம் மக்களுடனே சென்றார் மேகஸ்தம்பும் அக்னி ஸ்தம்பமும் அங்கே இருந்தது ஆசாரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது பாளையத்தின் மையத்தில் மனித தலைவன் அது கடவுளுடைய பிரசனமாக இருந்தது கடவுளுடைய மக்களின் பயணம் ஒருபோதும் தனிமையான பயணம் அல்ல என்பதை இது நமக்கு கற்றுக் இயற்கை வளங்கள் எதுவும் வனாந்திரத்தில் கூட கடவுளுடைய வாசஸ்தலம் அவர்களுடனே அசைவாடியது இது உடன்படிக்கையின் உண்மை தன்மைக்கு ஒரு சித்திரம் தாம் கொண்டவர்களுடன் கடவுள் தங்கியிருக்கிறார் சபைக்கு இந்த உண்மை இன்னும் அதிகமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது நாம் ஒரு நேரடியாக பார்க்கக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்தை தடிகளில் சுமந்து செல்வதில்லை நாமே கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம் வேதம் சொல்கிறது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் இயேசுவும் வாக்களித்தார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சக்கல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மேலும் அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை என்றும் சொன்னார் புதிய புதியி தனிமையில் பயணம் செய்வதில்லை நாம் கடவுளுடன் பயணம் செய்கிறோம் நாம் அவருடைய பார்வையின் கீழ் அவருடைய அவருடைய வாக்குத்தின் கீழ் பயணம் செய்கிறோம் வாழ்க்கை வனாந்திரம் போல வறட்சியாக உணரப்படும் பொழுது நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் பிரசன்னம் தொலைந்து போகவில்லை கடவுள் அருகில் இருக்கிறார் அதனால் தான் தாவிது சொல்ல முடிந்தது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீ என்னோட கூட இருக்கிறேன் ஆனால் என் ஆகமும் வேறொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது பிரசனமானது சேவையின் மூலமாக சுமந்து செல்லப்படுகிறது யாராவது ஒருவர் சுமைகளை தூக்க வேண்டும் யாராவது ஒருவர் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் ஒருவர் பரிசுத்தமான பொருட்களை கவனமாக கையாள வேண்டும் ஆசரிப்பு கூடாரம் தானாக மிதந்து செல்லவில்லை லேவியர்கள் அதை சுமந்தார்கள் அவர்கள் அதை பிரித்தெடுத்தார்கள் அவர்கள் அதை பாதுகாத்தார்கள் அவர்கள் அதை மீண்டும் அமைத்தார்கள் அதாவது மக்களுக்கு மத்தியில் கடவுளுடைய பிரசனம் உண்மையுள்ள சேவையால் தாங்கப்பட்டது இது இன்றைய சபைக்கு மிக நடைமுறைக்குரிய பாடம் தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கும் பராமரிக்கப்படுவதற்கும் அவர் வெவ்வேறு அழைப்புகளையும் வரங்களையும் கொடுக்கிறார் வேதம் சொல்கிறது கிறிஸ்து அப்போஸ்தனராகவும் தீர்க்க தரிசிகளாகவும் சுவிசேஷராகவும் போதகராகவும் சிலரை ஏற்படுத்தினார் இது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊ ஊ ஊ ஊ ஊத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கொடுக்கப்பட்டது ஊழியர்களாக இருப்பதற்கே இதன் அர்த்தம் ஊழியம் என்பது ஒரு சிலருக்கானது மட்டுமல்ல தலைவர்கள் பரிசுத்தவான்களை தயார்படுத்துகிறார்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரே பங்கு இல்லை ஆனால் எல்லோருக்கும் ஒரு இடம் உண்டு தேவன் வேடிக்கை பார்ப்பவர்களைக் கொண்டு தம் வீட்டை கட்டுவதில்லை அவர் ஊழியர்களை கொண்டே தம் வீட்டை கட்டுகிறார் இங்கே தான் எச்சரிக்கை மென்மையாகவும் ஆனால் வலிமையாகவும் வருகிறது மக்கள் சேவையை மறுத்து வசதியை மட்டுமே விரும்பும் பொழுது அந்த வீடு பாதிக்கப்படுகிறது ஆராதனை ஆழமற்றதாகிறது ஜம் பீனமடைகிறது கனம் பண்ணப்படுகிறது மற்றும் பாளையம் பாதுகாக்கப்படுகிறது இதனால் புதிய ஏற்பாடு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய நம்மை அழைக்கிறது அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒவ்வொரு உறுப்பும் ஏதாவது சுமக்கும் பொழுது சபை வலிமை பெறுகிறது சுமக்கிறார்கள் சிலர் போதனையை சிலர் உதவிகளை சிலர் உற்சாகப்படுத்துதலை சிலர் கொடுத்தலை சிலர் உபசரிப்பை சிலர் ஒழுக்கத்தை சிலர் இரக்கத்தை சுமக்கிறார்கள் தேவனுடைய திட்டத்தில் சுமை பகிரப்படுகிறது மற்றும் அருகில் இருப்பது சலாக்கியமும் கூட அதே சமயத்தில் ஆபத்தும் கூட அது கடவுளுடைய பிரசனத்திற்கு அருகில் இருப்பதால் சலாக்கியமானது பரிசுத்தமானவைகளுக்கு அருகில் கவன குறைவாக வாழ்வது விரைவான விளைவுகளை கொண்டு வரும் என்பதால் அது ஆபத்தானது அநேகர் தவறு விடுகிற மிக முக்கியமான பகுதி இதுதான் மக்கள் பெரும்பாலும் நெருக்கத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அர்ப்பணிப்பை விரும்புவதில்லை அவர்கள் அபிஷேகத்தை விரும்புகிறார்கள் ஆனால் கீழ்ப்படிதலை அல்ல அவர்கள் வரங்களை விரும்புகிறார்கள் ஆனால் பரிசுத்தத்தை அல்ல அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை விரும்புகிறார்கள் ஆனால் சுத்தமான ஆனாலும் ஒருவர் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று என் போதிக்கிறது புதிய ஏற்பாடு அதே கனத்தை சுமந்து வருகிறது நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு எஜமான் உபயோகிக்கத்தக்க பாத்திரமாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் நம்மை தள்ளிவிடுவதற்கான மிரட்டல்கள் அல்ல இவைகள் நம்மை உயிர் போடும் கணி கொடுக்கிறவர்களாக்கவும் வைக்கும் எச்சரிக்கைகள் கடவுள் நம்முடைய நெருக்கத்தை தடுக்க முயற்சிக்கவில்லை கடவுள் நம்முடைய நெருக்கத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறார் பரிசுத்தம் உறவை பாதுகாக்கிறது பயபக்தி ஆராதனையை பாதுகாக்கிறது சுத்தமான மனசாட்சி மகிழ்ச்சியை பாதுகாக்கிறது நாம் கடவுளை சாதாரணமாக கருதும் பொழுது உணர்த்திறனை இழக்கிறோம் நாம் உணர்த்திறனை இழக்கும் பொழுது பகுத்தறிவை இழக்கிறோம் நாம் பகுத்தறிவை இழக்கும் பொழுது பாவம் செய்வது எளிதாகிறது மற்றும் பாவம் எளிதாகும் பொழுது என்றும் சொல்கிறது பரிசுத்தம் கடவுளை சம்பாதிப்பதனால் அல்ல ஆனால் பரிசுத்தம் கடவுளுடனான ஐக்கியத்தை பாதுகாப்பதனால் ஆகிறது அப்படி என்றால் இன்று இதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் முதலாவதாக நாம் கடவுளுடைய மனம் திரும்புதல் மற்றும் கீழ்படிதல் ஆகியவை நாம் பிரசனத்தை சுமக்கும் வழிகள் இரண்டாவதாக சரீரத்தில் நம்முடைய இடத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் கடவுள் ஒரு வரத்தை கொடுத்திருந்தால் அதை நாம் புதைத்து வைக்கக்கூடாது கடவுள் பலத்தை கொடுத்திருந்தால் அதை நமக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு முளையும் முக்கியமானது ஒவ்வொரு கயிரும் முக்கியமானது ஒவ்வொரு பலகையும் முக்கியமானது சபையில் ஒவ்வொரு அங்கத்தினரும் முக்கியமானவர்கள் மூன்றாவதாக நாம் ஆராதனையில் பயபக்தியை காத்து கொள்ள வேண்டும் இதனர்த்தம் நாம் இருமனதோடு கடவுளிடத்தில் வருவதில்லை நாம் கசப்பை கொண்டு வந்து ஆராதனை செய்வது போல நடிப்பதில்லை பாவத்தை வைத்துக் கொண்டு நெருக்கமாக இருப்பது போல நடிப்பதில்லை நாம் சுத்தமாக வருகிறோம் நாம் தாழ்மையுடன் வருகிறோம் நாம் நன்றியுடன் வருகிறோம் இப்படியான ஆராதனையே தேவனுக்கு பிரியமானது நான்காவதாக நாம் மையத்தை பாதுகாக்க வேண்டும் இஸ்ரேலில் ஆசாரிப்பு கூடாரம் பாளையத்தின் மையமாக இருந்தது நம் வாழ்வில் யாவே தேவன் மையமாக இருக்க வேண்டும் தேவன் மையமாக இருக்கும் பொழுது தீர்மானங்கள் தெளிவாகின்றது சோதனைகள் பலவீனமடைகின்றது மற்றும் பயணம் நிலையானதாகிறது ஆகையால் என் ஆகம ஒன்று அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது கொண்டு ஐம்பத்தி நான்கு மற்றும் கூடாரங்களை பற்றியது மட்டுமல்ல கடவுள் தம்முடைய மக்களை பரிசுத்தின் பாதுகாக்கிறார் என்பதை பற்றியது கடவுள் தம்முடைய பிரசனத்தை சுற்றி சேவையை எப்படி வைக்கிறார் என்பதை பற்றியது எல்லைகள் மூலம் கடவுள் கோபத்தை எப்படி தடுக்கிறார் என்பதை பற்றியது மேலும் புதிய சிருஷ்டி எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியது ஊழியம் மற்றும் பயணம் முடியும் வரை கடவுளுடைய பற்றியது கடவுள் கிறிஸ்துவின் மூலமாக தம்மை சுமக்கிற தம்மை கனம் பண்ணுகிற மற்றும் பயணத்தை முடிக்கிற ஒரு கூட்டத்தாரை கட்டிக்கொண்டிருக்கிறார் ஜபம் பரிசுத்த பிதாவாகியாவே வனாந்திர காலங்களிலும் கூட உமது பிரசனம் செல்வதற்காக உமக்கு நன்றி உண்மையுள்ள கனம் பண்ண எங்களுக்கு கற்று தாருங்கள் சரீரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய இடத்தை காண்பியுங்கள் வசதியை தேடுவதை மட்டுமல்லாமல் பொறுப்பை சுமப்பதற்காக விருப்பத்தை எங்களுக்கு தாருங்கள் பயபக்தியோடு உம்மிடம் எங்களை நெருக்கமாக வைத்திருங்கள் மற்றும் உமது ஆவியை துக்கப்படுத்துகிற கவனக்குறைவான வாழ்விலிருந்து எங்களை பாதுகாத்தருளுங்கள் உமது பயன்பாட்டிற்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் பயணம் முடியும் வரை எங்களை உண்மையுள்ளவர்களாக வைத்திருங்கள் பிதாவே ஆமேன்